எனக்கும் அந்த மக்களுக்கும் இடையே ஒரு ஓடை இருந்தது மழை வந்துவிட்டால் அதை கடந்து அவர்களின் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது ஆகவே நான் நபி சொல்லு வானி வசல்லம் அவர்களிடம் வந்து நான் பார்வை குறைந்தவனாக உள்ளேன் எனக்கும் அந்த மக்களுக்கும் இடையே உள்ள ஓடை மழை வந்துவிட்டால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் அதை தாண்டுவது எனக்கு கஷ்டமாக உள்ளது ஆகவே நீங்கள் என் வீட்டிற்கு வர வேண்டும் என் வீட்டில் ஒரு இடத்தில் நீங்கள் துழ வைக்க வேண்டும் அதை என் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினேன் விரைவில் செய்கிறேன் என நபி சொல்லுவாஹல்ல அவர்கள் கூறினார்கள் மறுநாள் என்னிடம் நபி சொல்லாஹு வானிகம் அவர்களும் அபோபக்கர் அலி அல்லாஹின் அவர்களும் நண்பகல் நேரத்தில் வந்தார்கள் என்னிடம் வீட்டிற்குள் வர அனுமதி கேட்டார்கள் அவர்களுக்கு நான் அனுமதி தந்தேன் அவர்கள் உட்காராமல் உன் வீட்டில் நான் தொழவைக்க எந்த இடத்தை விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் அவர்கள் தொழவைக்க நான் விரும்பிய இடத்தை காண்பித்தேன் நபி சொல்லாஹு வானிக் வல்லம் அவர்கள் அந்த இடத்தில் வந்து நின்றார்கள் தக்வீர் கூறினார்கள் அவர்களுக்கு பின் நாங்கள் அணிவகுத்து நின்றோம் இரண்டு ரக்காய துழ வைத்தார்கள் பின்பு சலாம் கூறினார்கள் தயார் செய்யப்பட்ட அதாவது வருத்த கோதுமை மாவும் நெய்யும் கலந்த உணவை அவர்களுக்கு முன்வைத்தேன் நபி சல்லு அலி வல்லம் அவர்கள் என் வீட்டில் இருப்பதை சுற்றிலும் வாழும் மக்கள் கேள்விப்பட்டு அவர்களில் உள்ள ஆண்கள் திரண்டனர் இதனால் வீட்டில் ஆண்கள் கூட்டம் அதிகமாகியது அப்போது ஒருவர் மாலிக் என்ன செய்தார் அவரை நான் இங்கே பார்க்கவில்லையே என்றார் அதற்கு மற்றொருவர் அவர் நயவஞ்சகர் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் அவர் விரும்ப என்று கூறினார் அப்போது நபி சொல்லு அணை செல்லும் அவர்கள் அவ்வாறு கூறாதீர்கள் அல்லாஹுவின் திருப்தியை நாடி லஇ இலாக இல்லல்லா என்று அவர் கூறியதை நீ பார்க்கவில்லையா என்று கேட்டார்கள் அல்லாஹுவும் அவனது தூதருமையை அறிந்தவர்கள் அல்லாஹுவின் திருப்தியை நாடியவர்களாக இல்லல்லா என்று கூறுபவருக்கு அல்லாஹ நரகத்தை தடை செய்துவிட்டான் என நபி சொல்லாஹு அனிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு இரண்டு ஐந்து முஸ்லிம் மூன்று மூன்று இரண்டு ஆறு மூன்று